அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலி வசல்ல ஒரு முறை உபதேசம் செய்தார்கள் அதனை செவிமடுத்த எங்கள் இதயங்கள் நடுநடுங்கின எங்கள் கண்கள் கண்ணீரை பொழிந்துவிட்டன திருமிதி இரண்டு இது ஹசன் சஹி என திருமதியுமன் கூறுகிறார்கள்